هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون وقال تعالى ايضا ونبلوكم بالشر والخير فتنه صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من لم يرض بقضائي ويصبر على بلائي فليلتمس رب انتواء رواه الطبراني في الكبير சதக்க ரசூல் மதிப்புக்கும் சகோதரர்களே அல்லாஹு நல்லே தாய்மார்களே சகோதரிகளே அல்லா சுபு எல்லா புகழும் பாராட்டுகளும் அந்த அல்லாஹ் சுபஹானு வாழ்க்கையில பல நிலைமைகளை மாற்றி மாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் சில கட்டங்கள் சந்தோஷத்துக்குரியதாகவும் சில கட்டங்கள் கவலைக்குரியதாகவும் எங்களுக்கு பொருத்தமானதாகவும் சில நிலைமைகள் எங்களுக்கு பொருத்தம் இல்லாததாகவும் அல்லாஹ் எங்களுடைய நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிக சோதனைக்குரிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது பல வகையான சோதனைகளை கொண்டு நாங்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த சோதனைகள் மூலம் இந்த சோதனைகள்ல நாங்கள் வெற்றி பெற முடியும் எப்படி தெரியுமா எங்களுடைய ஈமானை கொண்டுதான் எங்களுடைய யக்கீனை கொண்டே எங்களுடைய நல்ல அமல்களை கொண்டே அல்லாஹுடைய தொடர்பை கொண்டே அல்லாஹூடைய உதவியை கொண்டு நிச்சயமாக எங்களுக்கு இந்த சோதனைகளை வெற்றி பெற முடியும் மாற்றமாக எங்களுடைய பணத்தை கொண்டே எங்களுடைய சொத்து செல்வங்களை கொண்டே எங்களுடைய அறிவு ஆற்றல்களை கொண்டே ஏனைய எங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை கொண்டே திறமைகளை கொண்டு நாங்கள் வெற்றி பெற முடியாது கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே இது உறுதியான விஷயம் இதுக்கு மாற்றமான கருத்து யார் எது சொன்னாலும் சரி உண்மை என்னவென்றால் அல்லாஹு ரசூலால் சொல்லப்பட்ட கருத்து இதுதான் அல்லாஹ் ரசூலால் மட்டும் தான் நடந்தே தீரும் இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகளை வைத்து நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லே தாய்மார்களே சகோதரிகளே சத்தங்கள் போடுவதனால அதாவது வேற கூச்சல் இடுவதனால அல்லது வேற வேற மாற்றமான முயற்சிகளால ஒன்றுமே நடக்க போறது இல்ல அல்லாஹ நாடினது நடந்ததே அல்லாஹ நாடினது தான் நடக்கவும் போகுது அதனால சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் இந்த நிலைமைகள் எங்களுக்கு அல்லா இந்த சோதனையான இந்த காலத்துல இந்த சோதனைகள் எங்களுக்கு அது பொருத்தமாக அமைய வேண்டும் என்றால் அது எங்களுக்கு ரஹமத்தாக அமைய வேண்டும் என்றால் இந்த சோதனைகளை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் வேளாண் சகோதரர்களே அல்லாத சூளுடைய புத்திமதியை கேட்டு நடந்த அந்த சொல்லப்பட்ட விஷயங்களை எங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்தா தான் வெற்றி பெற முடியுமே ஒழிய வேற எந்த ஒரு வழியும் கிடையாது சகோதரர்களே வந்திருக்கக்கூடிய சோதனைகள் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டுமல்ல குறிப்பிட்ட சில சகோதரருக்கு மாத்திரம் முழு உலகத்துக்கே உள்ள சோதனை தான் அல்ல அல்லோ அவனுடைய மேலான கிருமையை கொண்டு நிலைமைகளை சீராக்கி கொண்டிருக்கிறான் இந்த சோதனைகள் இப்படியா கொண்ட சோதனைகள் வந்தும் கூட ஒருவர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இல்லை என்றா தன் வாழ்க்கையில ஒரு திருத்தத்தை கொண்டு வர இல்லை என்றா அவர் ஒரு நல்ல மனிதராக மாற இல்லை என்றா அவர்த வாழ்க்கையில அவரால் நடந்து கொண்டிருக்க கூடிய தவறுகளை பாவங்கள்ல அதை விட்டு அதுக்கு சௌபாஸ்தா செஞ்சு தந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இல்லையென்றா அங்க என்ன சோதனை தான் தேவை அல்லாஹுல கேட்கிறான் அலம் யானில்லா அல்லா புரான்ல கேட்கிறான் அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கு அலம் யானில் அமனு இமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வர இல்லையா அவர்களுக்கு அவர்கள் வரையில் அல்லாஹு தால மிச்சம் அன்பாக இறக்கமாக அல்லா கேட்கிறார் அதனால சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே சோதனை சோதனையான காலத்துல மட்டும் நெருக்கடிகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் நாங்க தவறுகளை நாங்க விட்டுட்டு பயபக்தியோட அழுகையிலேயே தொழுகையில இருந்து போதாது எங்களுடைய வாழ்க்கைய இந்த சோதனைகளோட முழுமையாகவே மாற்றிக்கொள்ளும் அந்த முழுமையாக எங்களோட வாழ்க்கையில நெருக்கடி வந்த நேரத்தில் மட்டும் அல்ல அவர் பயப்படுறது அல்லாவ நினைக்கிறது அல்லா இடத்துல மண்டாடுறது மாத்திரம் அல்ல தொடர்ச்சியாகவே எங்கட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதை தான் அல்லாஹால எதிர்பார்க்கிறார் காலத்துல மாத்திரம் அல்லாஹ் தக்குவாவை எதிர்பார்க்க இல்ல அல்லா எதிர்பார்க்கிறதே தொடர்ச்சியான தக்குவா அல்லா எதிர்பார்க்கிறான் எங்களோட பௌத்த அந்த நிலைமையில வரணும் அல்லாஹ பயந்து கொண்டிருக்கூடிய நிலைமையில அல்லாவுக்கு வழிபட்டு பொருத்தமாக நடந்து கொண்டிருக்க எங்களுக்கு மவுத்து வரும் சகோதரிகளே மௌத்துக்கு நேர காலம் கிடையாது எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாங்க எங்களோட வாழ்க்கையில குறிப்பாக நாங்க முஸ்லீம்கள் எங்களுடைய சகோதரர்கள் நிறைய மாற்ற வாத்துல ஏற்க அல்லா பொருந்திக்கொள்ளக்கூடிய முறையில எங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை பாதுகாத்து ஒவ்வொருவருடைய குறைகளை மறைத்து சட்டங்களை பேணி நாங்க நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் வேளாண்மை சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே எங்களுக்கு இந்த காலத்துல குறிப்பாக மிக கவலையான செய்திகள் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒவ்வொருத்தர் மானத்தை போக்குறது ஒவ்வொருத்தரை சீரழிக்கிறது ஒவ்வொருத்தருடைய குறைகளை வெளிப்படுத்துறது இதே போல ஒவ்வொருத்தரை காட்டி கொடுக்கிறது இது இது போன்ற இந்த மிக மோசமான செயல்கள் மிக தவறான அல்லா வெறுக்கக்கூடிய செயல்கள் செயல்கள் இதுல இருந்து நாங்க தவிர்த்து கொள்ளணும் சகோதரர்களே இன்றைக்கு மாஷால எங்களுக்கு காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கருவிகளை பாவிக்கணும் இந்த கருவிகளை நல்ல காரியங்களுக்கு மாத்திரம் அல்லா விரும்பக்கூடிய காரியங்களுக்கு மாத்திரம் எங்கட வாழ்க்கையில அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் நாங்க இத பாவிக்கணுமே ஒளிய இத மாற்றமான செயல்களுக்கு பாவிச்சு நாங்க எங்களை முஸ்லீம்களை காட்டி கொடுக்கிறதோத்தனை மானத்த மரியாதைய போக்குறதோத்தனை கேவலப்படுத்துறதோ இதால பல பிரச்சனைகள் பல சோதனைகள் எல்லா முஸ்லீமஸும் இதால சார் இந்த காலத்துல யாரையாவது ஒருவரை பத்தி நாங்க குறை சொல்றதா இருந்தா ஒருவரை பத்தி புறம் பேசுவதா இருந்தா ஆள் தேடி அதுக்கு நேர காலம் ஒதுக்கி போய் நாங்க பேசோம் ஆனா இந்த காலத்தை பொறுத்தவரையில யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கு என்ன நேர காலங்கள் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒவ்வொருத்தரும் கையில வச்சிருக்க கூடிய இந்த ஹேண்ட் மூலமாகவே எங்களுக்கு உடனடியாக நாங்க வரக்கூடிய செய்திகள் அது சரியா பிழையா அது உண்மையா பொய்யா என்ற ஒன்றுமே அலசி ஆராயில் வேளாண் சகோதரர்களே வந்த செய்தி அப்படியே நாங்க நாங்க சில நேரம் பாக்கிறதுக்கு முன்னாலே மக்கிய அனுப்பிடுறோம் நாங்க பாக்காமலே அவ்வளவு வேகமா அனுப்பிடுறோம் ஏதான கதியே அல்ல சொல்றோ உங்களுக்கு ஒரு செய்தி ஒரு ஒரு மாற்றமான மனிதர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்தா அந்த செய்திய நீங்க அந்த செய்தியில தெளிவெடுங்கன்னு சொல்ற தெளிவுகள் எடுத்துக்கோங்க இது சரியா பிழையா உண்மையா பொய்யா என்பத தெளிவெடுக்க சொல்லி அல்ல அல்ல சொல்ற நாங்க அப்படி தெளிவுகள் எடுக்காம இந்த செய்திகளை பரப்பினோம் என்ற அந்த செய்தி ஒரு பொய்யான செய்தியா இருந்தா தவறான செய்தியா இருந்தா கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே அந்த செய்தியை கேட்டு எத்தனை அந்த செய்தியை எத்தனை பேர் நம்பி அத அதுக்கு மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்களோ அவ்வளவு பாவமும் இந்த செய்திய ஆரம்பித்தவருக்கு கிடைக்கும் கொலையில கண்ணியமான நபி அலிஸ் சொன்னாங்களே காபில் இந்த உலகத்துல இதுவரைக்கும் நடந்த கொலைகள் உலகம் அழியும் வரைக்கும் நடக்கக்கூடிய கொலைகள் இந்த அவ்வளவு கொலையிலே பங்கு யாருக்கு கிடைக்கும் என்ற காபிலுக்கு தான் கிடைக்கும் ஆதம் அலி இஸ்லாத்துடைய மகன் என்ற அவர் அந்த கொலைய ஆரம்பிச்சு வைச்சார் அந்த பெரிய பாவத்தை முதலாவது செஞ்சவர் அவரு அதனால கண்ணியமான சகோதரர்களே அவன கா எடுத்து சொல்றது காதுக்கு எத்திய செய்தி என்ற காது விழுந்த செய்திய நான் அதை அலத்தாம ஆராயாம தேடி பார்க்காம எனக்கு அவர் சொன்னார் எனக்கு இவர் சொன்னார் எனக்கு மெசேஜ் அப்படி வந்துச்சு எனக்கு இப்படி மெசேஜ் ஒன்று வந்துச்சு என்ற அதை வச்சு அதை அலசி ஆராயாமல் அனுப்புறது அல்லது நாங்க மக்கியவங்களுக்கு சொல்றது இதே ஒத்தண்ட பாவத்துக்கு போதும் இவன் நினைச்சு பா பொய் சொல்ல தேவையில்லை இவன் நினைச்சு இவன் பிளான் பண்ணி பொய் சொல்ல தேவையில்லை மக்கியால வந்த பொய்களை இவன் தேடி பார்க்காம அந்த செய்திகளை சகோதரர்களே நல்ல மரியாதை கண்ணியம் என்றது மிக முக்கியமானது அல்லாத விஷயத்துல ஒவ்வொருத்தரும் பயப்படுவனும் ஒவ்வொரு ஆணும் பயப்படுவோன்னு ஒவ்வொரு பெண்ணும் பயப்படுவனும் செய்திகள் வேண்டிய மாதிரி கொடுக்கணும் இந்த உள்ள நாக்கு ஆஹ் இப்ப நாக்கால சொல்ல வேண்டிய வாயால சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்ப எங்களோட மெசேஜ் மூலம் எங்களோட கைய பாவிக்கிறோம் எங்களோட விரல்களை பாவிக்கிறோம் எங்களோட சத்தங்களால வாய்ஸ் மெசேஜ் மெசேஜால நாங்க வாய்க்கு வந்த மாதிரி நினைச்ச மாதிரி எங்களோட உள்ளத்துக்கு படக்கூடிய மாதிரி மேலான சோழை கொடுக்கிற இந்த செய்திகளை எங்களோட நாசத்துக்கு எங்களோட அழிவுக்கு எங்களோட நரகத்துக்கு போதுமானது ரொம்ப தெளிவாவே சொல்றதாயிருந்தா தவறு நடந்துருக்கு உண் அவ ஒரு குறையு அந்த குறைய மறைக்கிறதால கண்ணியமான நபி சொல்லு சொன்னாங்க அவருடைய துனியா ஆக்கிரத்துடைய குறைகள் எல்லாம் மறைப்பான்னு என்று சொன்னாங்க குறை இருந்தே குறைய மறைக்கிறதுக்கு இவ்வளவு சிறப்பு அந்த குறைய சொல்றது அத தயாரிச்சு நாங்க சொல்றது படுதூர் சொல்லக்கூடியவர்களுக்கு மார்க்க சட்ட மார்க்கம் என்ன சொல்லுதுண்டா என்பது கட்டையடி கொடுக்கும் இஸ்லாமிய ஒரு ஆட்சியா இருந்தா அந்த இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் அதனால நாங்க ஒரு ஒரு அப்படியாக கனியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லருக்கு வேண்டிய ஒன்றை செய்யலும் என்ற அடிப்படையில ஒவ்வொருத்தரும் நினைக்கத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க எங்களோட செயல்களுடைய விபரீதங்கள் எங்கட செயல்களால வரக்கூடிய சோதனைகள் இருக்குது அதை அட்ரெஸ் பண்ணி வாரது இல்லை வாழ்க்கையில பல சோதனைகள் தண்டனையுடைய அடிப்படையில வந்து கொண்டிருக்க பலர்களுடைய வாழ்க்கையில பல வகையான சோதனைகள் தண்டனையுடைய அடிப்படையில வந்து கொண்டிருக்கிறது அதை அட்ரஸ் பண்ணி வருவதில் உங்களுக்கு இந்த வந்த சோதனை உங்களுக்கு இந்த வந்த இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்த இந்த நெருக்கடி இது நீங்க செஞ்ச இந்த பாவத்தால தான் நீங்க செஞ்ச இந்த தவறால தான் நீங்க செஞ்ச இந்த அநியாயத்தால தான் உங்களுக்கு வந்தது மக்களுக்கு தெரியாது மக்கள் அதுக்கு வேற காரணம் சொல்றாங்க எனக்கு இந்த வந்த பிரச்சனை இதாலதான் வந்துச்சு அதால தான் வந்துச்சு ஒவ்வொருத்த உள்ளத்துல படக்கூடிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது இதால வந்துச்சு ஆனால் சோதனைகள் ரெண்டு அடிப்படையில வருது ஒன்று ரஹமத்துடைய அடிப்படையில வருது ஒன்று அடிப்படையில இன்னொன்று நிக்கமத்துடைய அடிப்படையில தண்டனையுடைய அடிப்படையில வருது சில சோதனைகள் எங்களுக்கு ரஹமத்தாக அமையுது சில சோதனைகள் எங்களுக்கு தண்டனையான ரஹத்து அடிப்படையில வரக்கூடிய சோதனை வரவேற்கத்தக்கது அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படி வருமா இருந்தா அது நல்லது அது பூமி எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அல்லா நபி அலி சொன்னாங்களே அல்லா ஒரு ஒரு கூட்டத்தை விரும்பித்தான் என்றா அவரை சோதிப்பா என்று சொன்னா பல நல்லடியார்களை அல்லாஹ் சோதிக்கிறான் அந்த சோதனைகள் அல்லாவுடைய நெருக்கத்துக்கு காரணமாக அமைச்சு அது நல்லவர்களுக்கு அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுவது அவங்களோட அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவது அந்த சோதனைகளால அவங்களுக்கு அல்லாட உதவிகள் வந்து கொண்டிருக்கு அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் பாதுகாக்க அல்லா பிர சொல்றானே வல நோதே கண்ணவும் தூண லாதா பில்லகு அல்லாஹ் சிலர்கள சிலர்களுக்கு சோதனை இந்த ஆயத்துடைய அடிப்படையில கொடுத்து கொண்டிருக்கிறார் நோக்கம் அவங்க திருந்துறது தான் நோக்கம் சில நிலைமைகள் வந்தும் சில தண்டனைகள் வந்தும் ஒத்தன் திருந்த இல்லையா இது எந்த இந்த பாவத்தாலதான் வந்துச்சு எந்த தவறாலதான் வந்துச்சு ஒத்த உணராம அவன் அதே பாவங்கள அதே தவறுகளை அதே அநியாயங்களை அதே மோசடிகளை தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு இருந்தான் என்றா என்ன நடக்க போகுது மேலும் மேலும் தண்டனைகள் வந்து கொண்டே இருக்கும் வித்தியாசமான தண்டனைகள் வந்து கொண்டே இருக்கும் அவன் அல்லாவால சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான் ஏண்டா அவன் உணர இல்லை அவன் விளங்கி கொள்ள இல்லை விளங்காததுனால தவறுகள் அவன் விட தயாரும் இல்லை எதுவும் குறைஞ்சி போறது எனவே கண்ணியம் சகோதரர்களே அல்லாவிட அடிப்படையில உங்களுடைய நல்ல நல்ல நலவை கொண்டும் கெடுதியை கொண்டும் சோதிச்சு கொண்டே இருப்போம் என்று அல்லா புர்ல சொல்லி கொண்டிருக்கிறார் அதனால சோதனை முடியாத சகோதரர்களே நாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து எங்கட சோதனை என்றைக்கு முடியும் என்னையோட உங்களோட ரூஹு போக போகக்கூடிய நேரத்துல ரூஹு போற நாள் தான் சோதனையுடைய கடைசி நாள் சோதனையுடைய கடைசி நாள் ரூ போற நாள் ரூஹு போக்காட்டின் சோதனை தான் எனக்கு உங்களுக்கு விரும்பக்கூடிய நல்லடியார்களுக்கு அதிகமாக இருக்கு சோதனை அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நபி சல்லா அல்ல செல்லும் சொன்னாங்க அல்லாஹ் சொல்றதாக அல்லா சொல்றான் மல்லம் ஏன் தீர்ப்புகளை பொருந்திக்கொள்ள இல்லையோ அல்லாட முடிவு தானே அல்லாவுடைய கலா கதிர் தானே அல்லாவுடைய ஏற்பாடு தானே எங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் அவன் நாடாம எதுவும் நடந்தது இல்லை அவன் நாடாம எதுவும் நடக்க போறதும் இல்லை அவன் முடிவு எவன் என்ன திட்டம் போட்டாலும் எவன் என்ன சதிகள் செஞ்சாலும் யார் என்ன பிளான் பண்ணினாலும் முடிவு எங்கிருந்து வெளியாக போது அல்லா கிட்ட இருந்து தான் முடிவு வரும் பலர்கள் பல திட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பலர்கள் பல சதிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் பல சூழ்ச்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் சூழ்ச்சிகள் போட்டாலும் அல்லா நாடாம நடக்கவே மாட்டாது இதுதான் எங்கட ஈமான் இதுதான் எங்கட களிமான் அதனால மேலான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் சொல்றதாக நம்பி சொன்னாங்க அல்லாஹ் சொல்றான் யார் எந்த தீர்ப்புகளை பொருந்திக் கொள்ள இல்லையோ ஏந்த முடிவுகளை பொருந்திக் கொள்ள இல்லையோ என்னையால அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை அவங்க சகிச்சு கொள்ள இல்லையோ அவங்க விட்டுட்டு வேறொரு ரப்ப அவங்க தேடி கொள்ளட்டும் என்று அல்லாஹு சொல்லதாக நபி சொல்லி சொல்லு சொன்ன யார் எந்த தீர்ப்புகளை பொருந்திக் கொள்ள இல்லையோ யார் என்னையால அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொள்ள இல்லையோ அவங்க விட்டுட்டு வேறொருத்தனை ரப்பாக்கொள்ளட்டும் தேடி எடுத்துக்கொள்ளட்டும் இந்த உலகத்துல அல்லாவை இருக்கிறானா வேறொரு ரப்ப இருக்கிறான சகோதரர்களே வேற யாருமே கிடையாது அந்த ஒரே ஒருவன் தான் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் சகலதும் இருக்குது எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லறியார்களே அதனால தான் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்க இப்படித்தான் சொல்லணும் ஏற்பாடு அவன் நாடியது நடந்தது அவனுடைய ஏற்பாடு அவன் நாடினது நடந்துச்சு நாங்க பசார்ல வியாபாரிகள் இன்றைக்கு எல்லோருட நிலைமைகளும் எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொருத்த வாழ்க்கையில இருக்கிற நிலைமைகள் எல்லாம் அவங்க அவங்களுக்கு ரொம்ப தெளிவு அதனால நாங்க என்னோட வாயிலிருந்து வெளியாக கூடிய வார்த்தைகள் எப்பயுமே அல்லாக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தைகள் வெளியாகிட கூடாது அப்படி அல்லாக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தைகள் வெளியானா என்ன நடக்கும் தெரியுமா இந்த சோதனைகளுக்கு எந்த நன்மைகள் அல்லா தரப்போறானோ அந்த நன்மைகள் கிடைக்காது அப்ப என்ன நஷ்டம் என்ன தெரியுமா கஷ்டமும் பட்டு கூலியும் இல்ல கட்டப்பட்டு கூலி இல்ல பெரிய நஷ்டம் அப்படி ஆயிடக்கூடாது நாங்க கஷ்டப்படுறோம் பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பல வகையான சிரமங்களை சகிச்சு இந்த சிரமங்களுக்கு அல்ல எனக்கு உங்களுக்கு நன்மை தரோன்னு சகோதரர்களே இந்த நன்மை இந்த சோதனைகளுக்கு அல்ல எனக்கு உங்களுக்கு கூடி தரோன்னு சகோதரர்களே அல்ல பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார் எங்களுக்கு வெளிரங்கம் மட்டும் தான் விளங்குது எங்களுக்கு வெளியே விளங்குது இல்ல எங்களோட உடல்ல ஒத்தர் வெளி உறுப்புகளைத்தான் என்னையால உங்களையால பார்க்கலும் ஒத்தர் உடல்ல இருக்கிற ரூக பார்க்கல உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ரூக யாரால பார்க்கலுமா அப்ப வெளி ரங்கம் என்று ஒன்று இருக்கிறது எங்களோட உடல்லே அதுக்கு உதாரணத்தை வச்சிருக்கிறார் இதே போல இன்றைக்கு உலகத்துல வெளி ரங்கத்துல நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே பொதுவாக நான் எல்லாரும் விலகிக் வேண்டிய விஷயம் இந்த சோதனைகளை கொண்டு அல்லா நல்லவர்களுக்கு மூமியன்களுக்கு நல்லவையே தான் நாடுவானே ஒழிய கெடுதிய நாடவே மாட்டான் சில ரகசியங்கள் எங்களுக்கு விளங்கேலும் சில ரகசியங்கள் எங்களுக்கு விளங்க இயலாது சில ரகசியங்கள் உடனடியாக விளங்க கூடியதாக இருக்கும் சில அல்லாவுடைய ஹிக்குமத்துகள் அல்லாவுடைய நுணுக்கங்கள் ரகசியங்கள் எங்களுக்கு சொணங்கித்தான் விளங்கும் பின்னால விளங்கும் நாங்க அப்பத்தான் யோசிப்போம் அதே அண்டைக்கு நடந்தது அது எங்களோட அளவுக்கு தான் அன்றைக்கு நடந்த விஷயம் இருக்கிறேன் அது எங்களுக்கு அன்றைக்கு விளங்க இல்ல அந்தக்கு எங்களுக்கு அந்த ஏற்பட்ட நிலைமைய உள்ள நலவு எங்களுக்கு விளங்க இல்லை இப்பதான் எங்களுக்கு விளங்குது அதனால மனிதன் விலகீனமானவன் மனிதன் பல வகையான குறைகள் உள்ளவன் அவனுக்கு எல்லாத்தையும் விலகிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லை எனவே கண்ணியமான சகோதரர்களே நாங்க எப்பயுமே அல்லா கித்த நலவே கேட்டு கொண்டிருப்போம் எங்கடைய எல்லா விஷயத்திலையும் அல்லா கித்த நலவை கேட்போம் ஏதா எதுல நலவு எதுல கெடுது எங்களுக்கு தெரியாது ஒரு பெண்ணொத்தர் திருமணம் செய்தார் பல மாதங்களாக பெண் தேடி ஒரு பெண்ண முடிவு செய்யறார் எல்லாரும் விசாரிச்சு அலசி ஆராய்ந்து எல்லாம் தேடி பார்த்து ஒரு பெண்ணை முடிவு செய்தார், நிக்கா நடக்குது நிக்காவுக்கு பின்னால அந்த கணவன் அந்த மனைவிய சந்திக்க முதலாவதாக சந்திக்க போறார் முதல் சந்திப்புல அவர் என்ன செய்யணும் அந்த பெண்ணுடைய வெற்றி முடிகளை பிடித்து அவர் என்ன சொல்லு இந்த எதிலெல்லாம் நலவு இருக்கிறோ அதையும் நான் உனக்குறேன் இந்த பெண்ணுல நீ வெற்றிருக்கக்கூடிய நலவுகளையும் நான் உனக்கிட்ட கேட்கிறேன் அதே போல இந்த பெண்ணுடைய கெடுதிலிருந்து பாதுகாப்பு தெருகிறேன் எதுல எல்லாம் கெடுதி இருக்கிறதோ அதுல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அப்ப இத கருத்து என்னன்னா எங்களுக்கு இந்த பெண்ண வெளிரங்கத்துல நாங்க அலசி ஆராய்ச்சி தேடி பாத்தத்துல எங்களுக்கு இந்த பெண்ண நலவாகப்பட்டது ஆனா உண்மையிலே எங்களுக்கு இந்த பெண்ணால நலவுதானா இந்த பெண்ணால பெண்ணோட வாழ்க்கத்தை எங்களுக்கு நலவா கெடுதியா என்பத அல்லா ஒருவன் தான் அறிஞ்சிருக்கிறார் அதனால நாங்க முதல் சந்திப்புல அந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய நலவை அல்ல கிட்டத்தான் கேட்கணும் அந்த பெண்ணால எனக்கு அல்லாத்தன் அளவு உண்டாக்கி வைக்கிறோம் அந்த பெண் பெண்ணுடைய கெடுதலிருந்து அல்லா தன் என்னைய உங்களை பாதுகாக்குவோம் அதனால ஒரு வாகனத்தை வாங்குறோம் மிச்சம் ஆசையோட ரொம்ப விருப்பத்தோட பல நாட்களாக பணம் சேர்த்து மிச்சம் விருப்பத்தோட ஒரு வாகனத்தை வாங்கிட்டோம் அந்த வாகனத்தை வாங்கி அதை நாங்கள் ஓட்டுறதுக்கு முன்னால இதே துபாவத்தை ஓதும் ஒரு பெண்ணு முதல் சந்திப்புல நாங்க எந்த துவாவை ஓதுறோமோ அதே துபாவை தான் இந்த வாகனத்தை எடுத்தாலும் ஏனா நாங்க நினைக்கிறோம் இந்த வாகனத்துல எங்களுக்கு நலவு இருக்க உண்மையிலே இந்த வாகனத்தால் எங்களுக்கு நலவா அல்லது இந்த வாகனத்தால் எங்களுக்கு கெடுதியா என்பதை எங்களுக்கு தெரியாது நாங்க நலவென்று நினைச்சு வாங்கினோம் அதே வாகனத்துல அல்லாஹ் பாதுகாக்க இவர் போய் உட்டி மவுத்தா போயிடுறார் பல பயங்கரமான ஆபத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க பலர்கள் கஷ்டப்பட்டு எனக்கு அழிவு நாசம் வரும் எனக்கு தெரிஞ்சிருந்தானா வாங்குவோனா நான் வாங்க மாட்டேன் இதே போல எல்லா விஷயங்களும் அப்படித்தான் மேலான சோழர்களே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் இருக்கிற பணங்கள் எல்லாம் அந்த வியாபாரத்துல போட்டு பலத்தை கடனும் எடுத்து அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் அந்த வியாபாரத்தில் எங்களுக்கு நலவு நடக்கும் என்றுதான் எதிர்பார்த்த ஆரம்பிச்சோம் ஆனால் சில நேரம் பாதுகாக்கணும் அதே வியாபாரத்தால இவர் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச இந்த வியாபாரத்தால அவர் நஷ்டப்பட்டு இருந்ததை எல்லாம் எழந்து நடு ரோட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய பலர்களுடைய நிலைமைகளை நாங்க பாக்குறோம் அதனால உண்மையிலே எதுல நலவு எது எதுல கெடுதி என்பதை எங்களுக்கு தெரியாது எல்லாம் விலங்கி கொள்ளக்கூடிய சக்தி அல்லா கிட்ட மட்டும்தான் எங்களை பாதுகாத்திரியா என்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்க கேட்டுக்கொள்ளும் ஒரு வாகனத்தை வாங்க போறோம் ஒரு காணிய வாங்க போறோம் ஒரு வீட்டை வாங்க போறோம் ஒரு பெண்ண திருமணம் செய்ய போறோம் எல்லா விஷயத்திலையும் அதுக்கு தான் சலாத்து நலவை தேடி தொழுங்க என்ற ஒரு தொழுகாராவுடைய தொழுகையே அந்த அடிப்படையில தான் வைக்கப்பட்டிருக்கிறது எதுல நலவோ எதுல கெடுதி தெரியாது அல்லா கிட்டே நலவ கேட்போம் அல்லா கிட்டே நலவ கேட்போம் அல்லா கிட்டே நலவ நாடுவோம் என்று எங்களுக்கு இந்த பாடங்கள் இந்த வாக்கள் எல்லாம் சொல்லி தரப்பட்டிருக்கு எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாவே நல்லே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த காலங்களில் நடக்கணும் எங்கட பேச்சுகள் கண்காணிக்கப்படுவது எங்களோட போன்கள் கண்காணிக்கப்படுவது எங்கேஜ்கள் கண்காணிக்கப்படுவது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க விளங்கி கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த தயாரிச்சு தந்த இந்த சாமான்கள் நாங்களே தள்ளி கொடுத்து வாங்கி அதால எங்களோட நாசத்துக்கு நாங்களே வழிய செஞ்சு கொள்ள கூடாது நாங்களே தள்ளிய கொடுத்து வாங்கி அந்த போனை பாவிச்சு அந்த போனால மாற்றமான வேலைகளை சொல்லி வேலை இல்ல போச்சவர்தான் தவறு போன் அல்ல தவறு பாவிச்சவர தயாரி கத்திக்கு கத்திய பாவிக்கிறவர்கள தயாரி பணத்துக்கு குறை சொல்லி வேலை இல்ல பணத்தை பாவிக்கிறவங்க கையில தான் விஷயம் இருக்கு அதனால தான் பணத்தை சொல்ல பணத்தை பத்தி அல்ல குறிப்பிட போலூர் ஹைரிலீ சுரத்துள்ள ஆதி ஆத்தில அல்லா சொல்றான் மனிதன் இருக்கிறானே இந்த பணத்தின் மீது ரொம்ப பேராசை உள்ளவனாயிருக்கிறான் அந்த பணத்துக்கு அல்ல ஹைர் என்ற வார்த்தையை தான் பாவிச்சிருக்கிறார் ஹைர் என்ற வார்த்தையை தான் பாவிச்சிருக்கிறார் நல்ல நோக்கத்துக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அதனால இது நல்லது பாவிக்கிறவரை பொறுத்து தான் அது அவருக்கு நலவாக அமையுதா அது அவருக்கு கெடுதியாக அமையுதா என்பது அவரை பொறுத்திருக்கு அதனால தான் இந்த பணத்தையும் அல்லா சகாபாக்களுக்கு ஆரம்பத்திலே கொடுக்க இல்ல அந்த சஹாபாக்கள உள்ளங்களை நல்ல பண்படுத்தி அவங்கள நல்ல பக்குவப்படுத்தி அல்லா வசதி வாய்ப்புல கொடுத்தான் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தான் அவங்க பக்குவமாக நடந்து கொண்டாங்க பணத்துடைய கெடுதியில இருந்து அவங்களை பாதுகாத்து கொண்டாங்க அவங்களுக்கு பணம் பித்னாவாக அமைய இல்லை அவங்களுக்கு அது அந்த ஆட்சி பணம் அவங்களுக்கு நலவாகத்தான் அமையும் எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த போனுடைய விஷயத்துல மிக கவனம் செலுத்தோனும் பிள்ளைகள் பாவிக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லோரும் விதி விலக்கு இல்ல எல்லோருடைய கையில இந்த போன் இருக்கு மிச்சம் கவனமாக மிச்சம் இந்த விஷயத்துல அல்லா பயந்து நடந்து கொள்ளனும் என்றால் தனிமையில இருக்கிறோம் பார்க்க கேட்க யாரும் இல்ல யாரும் இதை விலகிக்கொள்ள ஏழாயிரத்தா நாங்க நினைச்சு பாவிச்சு கொண்டிருக்கிறோம் யாரு விளங்கினோ விளங்க இல்லையோ அல்லா விளங்கி கொண்டிருக்கிறார் உங்களோட உள்ளங்கள்ல மறைத்து வைத்திருக்கக்கூடியவைகளையும் அந்த அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அதனால கண்ணியமான சகோதரிகளே அல்லஹ பயந்து நடந்து கொள்வோம் ஒவ்வொருத்தரும் பாவிக்கிற போன வச்சு அவர் அல்லா அல்ல உண்மையிலே அவர் தக்குவா உடையவரா தகுவரா இல்லாதவரா என்பதை மக்களுக்கு எங்களை காட்டிக்கொள்ளும் எங்க வெளி தோற்றத்தை அப்படி அமைச்சு கொள்ளும் ஆனால் எங்க அந்த ரங்கங்களையும் எங்கட வெளி ரங்கத்தை விளங்கி அல்லா சுபகாருவ நாங்க உண்மையிலே தக்குவா உடையவரா இல்லாதவரா என்பதை அல்லா அறியக்கூடியவனாக இருக்கிறார் அதனால மேலான சகோதரர்களே அல்லாட உதவி எங்கள வெளி ரங்கத்தை வச்சு வரப்போறது இல்ல எங்கள தோற்றங்களை வச்சு வரப்போறது இல்ல எங்களோட பணம் காச வச்சு வரப்போறது இல்ல எங்கட் எங்கட வேணைய வச்சு வரப்போறது இல்ல அல்லாட உதவி எங்கட இமான் எங்கட தக்குவாவை வச்சுதான் அல்லாட உதவி வரப்போம் அதனால எங்களை எல்லோரும் நாங்க எல்லோரும் உதவியின் பக்கம் ரொம்ப தேவ உள்ளவங்களாக இருக்கிறோம் போட்டாலும் யார் என்ன சரிகள் செஞ்சாலும் யார் என்ன பிளான்கள் பண்ணினாலும் எங்களுக்கு அல்லாட உதவி வர ஆரம்பிச்சா அல்லா எங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டான் என்ற எந்த சக்திகளாலையும் எந்த திட்டங்களாலையும் எந்த சூழ்ச்சிகளாலேயும் ஒன்றும் செய்யலாம் நீ என் சுருக்கும் அல்லதே என் சொல்றேன் அல்லா உங்களுக்கு உதவி செஞ்சா அல்லா உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்களே யாராலே மிகைக்கவே முடியாது உதவிய தடுத்து கொண்டால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார் என்று தான் அல்லாஹ் புற கேட்கிறான் அதனால நாங்க எல்லோரும் அல்லாத உதவிய பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அதற்கு தகுதி உள்ளவர்களாக எங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வோம் அல்லாவை போதுமானவன் நிலைமைகளை சீராக்க கூடியவன் நல்ல முடிவுகளை உண்டாக்க கூடியவன் நாட்டுடைய நிலைமை எல்லா நிலைமைகளும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல கண்ணியமான சகோதரர்களே நீங்க எல்லாரும் சபிக்கை மூலமாகவே விளங்கிக் கொள்ளக்கூடியவங்க அல் ஆஹிலுபில் சபிக்கையே போதுமானதே பல மொழி கல்லால தான் அவனுக்கு விளங்கப்படுத்த அடிச்சு அதனால நாங்க அந்த கூட்டத்தில் ஆவிடாம சபிக்கையின் மூலமே விளங்கி கொள்ளக்கூடிய புத்திசாலிகளாக அல்லாஹால எங்களின் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக மேலானவன் உயர்ந்தவன் மானவன் எங்களை படைத்து பரிபாலிக்க கூடியவன் எங்களுடைய சகல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவன் இந்த எல்லா நிலைமைகளை கொண்டு வந்தவன் எல்லா நிலைமைகளை மாற்றி அமைக்கக்கூடியவன் உலகத்துக்கு மேற்பட்டிருக்கோதை இந்த மக்களுக்கு ரஹமத்தாக அமைப்பாயாக இந்த சோதனையை கொண்டு எங்களுக்கு நல்லதை செய்ய நல்லதை எங்களுக்கு செய்வாயாக யாழ்ல எங்களுடைய நலவுக்கு ஹிதாயத்துக்கு எங்களோட வெற்றிக்கு முன்னேற்றத்துக்கு எங்களோட ஹயிர் பழக்கத்துக்கு யாள்ல இந்த சோதனைகளை காரணமாக்கி எ வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மக்களுடைய இதாயத்துக்கு இந்த சோதனைகளை காரணமாக்கி வைப்பாயாக நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக நாட்டுக்கு மக்களுக்கு இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்லவர்களை யாழ்லா எங்களுக்கு பொறுப்பாளிகளாக ஆக்கி வைப்பாயாக சகல முடிவுகளும் எங்களால் தாங்க இல்லாத சோதனைகளை கொண்டு எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே எங்கள் அனைவருக்கு நீ உதவி செய்தே எங்கள் அனைவருடைய இறுதி முடிவையும் நல்லதாக்கி வைப்பாயாக